இரு காதையும் அதாவது மறை உறுப்பையும் பாவம் செய்வதிலிருந்து பாதுகாத்துக் கொள்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்க நான் பொறுப்பேற்கிறேன் என்று நபி சொல்லம்லாகும் அனிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் புகாரி ஆறு நான்கு ஏழு நான்கு